வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் ஒரு எழுத்தாளர் தான் எப்பொழுதெல்லாம் தன்னுடைய பாலிய சிநேகதினை சந்திக்க கூடாது என்று எழுதுகிறார் அவாறு எழுதிய சில தருணங்களில் ஒன்று தான் கையேறும் நிலையில் பிறரின் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய பாலிய சிநேகிதனை நான் சந்திக்க கூடாது என்று எழுதுகிறார் ஏன் பிறரிடம் உதவி கோரும் அல்லது கையேறும் நிலையில் இருக்கும் சந்திக்க கூடாது என்று எழுதுகிறார் என்றால் அத்தகைய தருணத்தில் வருத்தமும் துயரமும் தோய்ந்து நமது முகம் மிகவும் கடுமையாக அல்லது அந்த முகத்தை பார்ப்பதற்கே மிகவும் கொடுமையாக இருக்கும் அத்தகைய தருணத்திலே நண்பன் என் முகத்தை பார்த்தால் மிகவும் வருத்தப்படுவான் ஆகையால் எனது முகத்தை அத்தகைய நேரங்களில் என்னுடைய பாலிய சிநேகிதன் சந்திக்க கூடாது என்று எழுதுகிறார் இது எந்த அளவிற்கு உண்மை என்றால் ஒருவரிடம் உதவி கோரும் பொழுது உதவி கோருவரின் முகம் வருத்தாலும் அப்பொழுது அந்த கொடுமை என்பது எப்பொழுதுமே யாருமே பார்க்க கூடாத ஒரு கொடுமை ஆகையால் தான் அந்த எழுத்தாளர் அவ்வாறு எழுதியிருக்கிறார் இது இப்பொழுது மட்டுமல்ல காலகாலமாக மனிதர்கள் பின்பற்றி வந்ததுதான் சில வள்ளல்கள் அல்லது சில சோழ நாட்டு அரசர்கள் புலவர்களின் வறுமை தீர்க்க அவர்களின் பாடலுக்கு ஏற்ப பரிசுல்கள் கொடுப்பார்கள் புலவர்களோ ஒரு மன்னனைக்கான பல நூறு மைலுக்கு அப்பாலிருந்து நடந்து வருவார்கள் ஏற்கனவே வறுமை கொண்ட அந்த புலவர்கள் நடந்து வந்த கலைப்பாலும் வயிற்றுப்பசியாலும் வாடி இருப்பார்கள் இதனை உணர்ந்த அந்த வள்ளல்கள் எந்த புலவர் அரண்மனைக்கு வந்தாலும் முதலில் அவர்களுக்கு வயிறார உணவளித்து அவர்கள் ஓய்வெடுத்த பிறகுதான் அரசரை சந்திக்க அனுமதிப்பார்கள் உணர்வையோ காணக்கூடாது ஏனென்றால் அவ்வாறு காண்பது மிகப்பெரிய கொடுமை என்று எண்ணினார்கள் அரசர் ஆகையால் புலவர்களுக்கு அரண்மனையிலே அவ்வாறு வரவேற்பளித்து உணவளித்த பிறகு மன்னர்களை சந்திக்க அனுமதித்தார்கள் இது சாதாரண மக்களிடத்திலும் இருக்கக்கூடியதுதான் முன்பெல்லாம் வீடு வீடாக வந்து யாசகம் கேட்பவர்கள் அவர்களின் குரல் வழியாக மட்டுமே அழைப்பார்கள் அந்த குரலை கேட்டவுடன் வீட்டிலிருந்து வெளியே வருபவர்கள் உணவோடு வந்து அவர்களுக்கு உணவளித்த பிறகுதான் அவர் யார் என்ற முகத்தையே பார்ப்பார்கள் ஏனெனின் அந்த வருத்தத்தோடு யாசகம் கேட்கக்கூடிய முகம் என்பது துயரும் நிரம்பிய முகமாக இருக்கும் அத்தகைய முகத்தினை பார்க்க கூடாது என்று எண்ணுவார்கள் இதை கூறும் வள்ளுவர் யாசகம் கொடுப்பவரின் நிலையும் யாசகம் கேட்பவரின் முகம் மலரும் வரை காண்பதற்கு மிகவும் தான் இருக்கும் என்று சொல்கிறார் அதாவது யாசகம் கேட்பவருக்கு எவ்வாறு யாசகம் கொடுப்பவரின் முகமும் வருத்தம் நிரம்பி இருக்கும் யாசகம் கேட்பவரின் முகம் மலர்ந்தால் ஒடிய யாசகம் கொடுப்பவரும் மகிழமாட்டார் என்று சொல்கிறார் ஆகையால் நாமும் பிறரின் முகம் காணாமல் ஒருவரின் துயரம் அறிந்து யாரேனும் நம்மிடம் உதவி கோரினால் நம்மால் இயன்றவரை உதவி விட்டு அதன் மலரக்கூடிய முயற்சிக்க வேண்டும் அவ்வாறு பார்க்கும் பொழுதுதான் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி மூன்று ஈகை குரல் எண் இருநூத்தி இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் மீண்டும் குரல் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இந்த நாள் இனிய நாளாக மீண்டும் சந்திப்போம் நன்றி